ஒருவரின் செருப்பு வார் அறுந்துவிட்டால் அதை சரி செய்யும் வரை ஒரு செருப்புடன் நடக்க வேண்டாம் என்று நபி செல்லும் அவர்கள் கூற நான் கேட்டேன் இரண்டு பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு